தாம் திருவருட்பரவைந்துவ சக்தியான அபரவிந்துவின் கண் உற்பத்தியாய் அதனிடத்தே லயம் ஆதலில் ஆதியும் அந்தமும் உடைத்தாயிருந்தும் அங்கனங்கோடலின்றி உற்பத்தியின்மையும் லயமின்மையுமாகிய அநாதி என்றும் நித்தியம் என்றும் தம்மை தாமே விபரீதத்தால் மீக்கூறுகின்ற மதமும் அகங்காரமும் பெற்றிருத்தலுமன்றியும் கருமை கடினம் எளிதில் உருகாமை குலால் நாற்றமுடைமை முதலிய வன்மை குணங்களால் வெளிப்பட்டு மண்வெட்டி கோடரி அறிவால் முதலிய அற்பக்கருவியை விரும்பினோர் எளிதில் பெற பரிணமித்தலே அன்றி மகுடம் குண்டலம் முதலிய விசேட கருவிகளை விரும்பினோர்க்கு தன் உண்மை குணமாய ஸ்வர்ணத்தன்மையை நெடுஞ்சேமைக்கண் மறைத்து அரிதில் பெறவிருந்த அயலோக நியாயம் போல் மாயாசத்தார்த்த பிரபஞ்ச காரிய சித்தவிருத்தியாகிய வன்மை குணங்களால் வெளிப்பட்டு பூலோகபோகம் ஸ்வர்கலோகபோகம் முதலிய அனித்தியபோகங்களை விரும்பினோர் எளிதில் பெற தாம் மந்திர தந்திரங்களால் பரிணமித்தலே அன்றி அருட்போகம் ஆனந்தபோகம் சிவபோகம் முதலிய நித்தியபோகங்களை விரும்பினோர்க்கு தமது உண்மை குணமாகிய உபதேச லட்சியத்தன்மையை நெடுஞ்சேய்மை கண் மறைத்து அரிதிர் பெற இருத்தலானும் தன் பலத்தை விரும்பினோர்க்கு நின்று கர நீட்டித்தலினானும் வேற்றுக்கருவி முதலியவற்றானும் கைகூடுதல் இன்றி மேலிவர்ந்து அரிதில் தலைக்க நின்று தன் காய்களை கவர்ந்தும் அந்நிலைக்கண் அனுபவித்தற்கும் வேறோர் கருவி வேண்ட நின்ற இலாங்கலி விருட்ச நியாயம் போல் உபதேச லட்சியத்தன்மையை பெறத் தொடங்கிய சாதகர்க்கு தத்தம் பருவத்திற்கு அடுத்த உணர்வானும் பல்வகை சாதகத்தானும் கைகூடுதல் இன்றி தெய்வகதியான் முடிவு நோக்கி அத்தலைக்கண் அமைந்த பொருளை கவர்ந்தும் அந்நிலைக்கண் அனுபவித்தற்கும் வேதாந்த விசார முதலிய வேரோர் கருவி வேண்ட இருத்தலானும் மனிதர் மொழி தேவர் மொழி முனிவர் மொழி அரிபிரமாதியர் மொழி குருத்திராதியர் மொழி என்பவைக்கு பெரும்பாலும் பிரமாணமாகி நிற்பனவன்றி திருவருட்பரவைந்துவத்து மொழிக்கு ஒருவாற்றானும் பிரமாணமாகா என்க ஆகமங்களுல் சில இருக்கு வேதம்போல் மந்திர கலையை குறித்தும் சில தைத்திரிய வேதம் போல் தந்திரக்கலையை குறித்தும் சில சாம போல் உபயமும் குறித்தும் சில அதர்வன வேதம் போல் உலகியலை குறித்தும் வருதலின் வேத சம்மதமாகியும் சில ஏகாண்ம விரோதஞ்சாதித்தலின் வேதவிரோதமாகியும் உபய மாயா காரியங்களை பெரும்பாலும் விரித்து விளக்கலான் மகேசுர சதாசிவாதி மொழிக்கு பெரும்பாலும் இத் இத்துரிய மொழிக்கு பிரமாணமாகா என்க இதனால் வேதாகமங்கள் சகலத்தில் சகுணமாக தோன்றிய ஈசுர வாக்கியங்கள் என்பதும் உலகெலாம் என்பது பூரண நிஷ்கலத்தில் நிர்குணமாகத் தோன்றிய பரசிவ வாக்கியம் என்பதும் உணர்ந்தோதர்க்கரியவன் என்பது ஏகதேச நிஷ்கலத்தில் நிர்குணமாக தோன்றிய பரசிவ வாக்கியம் என்பதும் அறிக என்க ஆயின் இம்மெய்மொழிக்கு உரைப்பிரமாணம் வேறென்றாலோயெயனின் தற்சுதந்திரத்தானும் தற்புகழ்ச்சியானும் தன் மேம்பாடு வெளிப்படுத்த நிமித்தானும் ஈசுராதிகளால் உபசரித்து உரைக்கப்பட்ட வேதாகமாதிகள் இங்னம் மெய்மொழி பிரமாணமாகா என்றதன்றி சிவசுதந்திரத்தானும் நிர் அகங்காரத்தானும் சிற்சக்தி ஆனந்த சக்தி துவாரமாக நாதாந்தத்திருந்து சிவஞானிகள் மோனந்ததும்ப மொழிந்தருளிய திருவருட்துரிய மொழிகளை பிரமாணமாகா எங்கிலம் ஆகலின் உரையளவை வேண்டுங்கால் அச்சிவஞானிகளது திருவருள்துரிய மொழிகளுள் குறிக்க வேண்டுமென குறிக்குதும் என்க இம்மெய்மொழி நிர்குண லட்சியமுடையது ஆகலின் அறிவுருவுடையார் குறிகுணங்குறியார் என்பது கருதி அன்பதனாலே வெறுவாது இதன் பொருள் விளக்கமென்ன பெருவாய்மையற்போல் பிதற்றினன் அன்றி விளக்கும் வன்மையால் விளக்க வந்தனன் அன்றளக்கும் நுண்ணிய அறிவிலேனே திருச்சிற்றம்பலம் மெய்மொழி பொருள் விளக்கம் ஆமாறு முற்றிற்று